प्रपन्न पारिजाताय कृष्णाय दुहे मनसा ிாத்தயத்திர வேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நமகர்மாசியே भगवान श्री कृष्णर மறுபடியும் ஞான கர்ம சந்யாசத்தை உபதேசிக்க தொடங்கிறார் ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப விஸ்தாரமாக விளக்கியிருக்கிறார் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்திலேயே இந்த ஸ்லோகத்தை நினச்சி அங்கேயே இதை சிறப்பாக விளக்கியிருக்கிறார் வஷி தேஹி இந்த ஸ்லோகத்தில் எங்கெங்கே இதை எடுத்துக்கிறேங்கிறத பார்த்துக்கோங்க வஷி தேஹி இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா ஒரு வியாக்கியான ஆச்சாரியர் சொல்கிறார் உடம்பில் இருக்கிற மாதிரி காணப்படுறவன் ஆனால் உடம்பில் இருக்கிறவன் அல்ல எங்கும் நீக்கமர நிறைந்தவன் ஆகவே இந்த உடம்பில் பற்றோடு இருக்கிறவன் போல காணப்படுகிறவன் அப்படிங்கிறார் ஞானிய ஆக தேஹி தேகத்தில் இருப்பவன் வசி வஷின்னு சொன்னால் வசப்படுத்தினவன் உடலையும் உள்ளத்தையும் புலன்களையும் வசப்படுத்தினவன் நவத்வார புரே இந்த ஒன்பது வாயில் பட்டினம் நம்ம கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு மூக்கு துவாரம் வாய் மலத்வாரங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒன்பது வாயில் ஒன்பது துவாரங்களையுடைய இந்த பட்டினம் பட்டினம்னா ஒரு நகரம் அதுக்கு நிறைய கோட்டைகள்லாம் இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே இப்படி ஒரு ராஜா இருக்கானோ அது மாதிரி இந்த தேகியானவன் இருக்கிறான் ஒன்பது ஓட்டைகளை உடைய துவாரங்களை உடைய நுழைவாயில்களை உடைய இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவானவன் இந்திரியங்களை எல்லாம் வசப்படுத்தி சர்வ கர்மாணி மனசா சந்நஸ்ய செயல்களெல்லாம் புரிகிறான் ஆக மனசாலையும் வாக்காலையும் உடம்பாலையும் செயல்கள் புரிகிறான் நித்திய நைமித்திய கர்மங்களை புரிகிறான் சன்னியாசியாக இருந்தால் சன்னியாசிக்குள்ள காரியத்தை செய்கிறான் காரியங்கள்னால் என்ன வேதாந்தம் படிப்பார் அவ்வளோதான் உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்காக குளிப்பார் சாப்பிடுவார் அவ்வளோதான் ஆக எல்லா கர்மங்களையும் மனசா சன்னியஸ்ய மனசான்னா விவேக புத்தியினால் விவேகம்னா என்ன ஆத்மா அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிற ஞானத்தோட உடம்பு மனசு தான் செயல் காரியமாகிய குணாத்மகமாகிய இந்த சரீரம் மனசு எல்லாம் அது காரியம் பண்ணுகிறது அப்படின்னு மனசா சந்நிய ஞானேன சந்நிய விவேக புத்தியாக சந்யஸ்ய விவேக புத்தியினால் மெஞ்ஞானத்தினால் துறந்து உடம்பு செயல் புரிகிறது ஆனால் அறிவால் துறந்து விடுகிறான்ங்கிற அர்த்தம் நைவ குறுவன்னு ந காரையன்னு அவன் எதையும் செய்கிறதும் இல்லை செய்ய வைக்கிறதும் இல்லை குர்வன்னு அப்படின்னா செய்யறது காரையன்னுனா செய்ய வைக்கிறது நைவ அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் செய்யறதும் இல்லை செய்ய வைக்கிறதும் இல்லை செய்யற மாதிரியும் செய்ய வைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அப்படி இருந்து கொண்டு சுகம் ஆஸ்தே சுகமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அவன் சுகமாக ஆனந்தமாக இருக்கான் தன்னுடைய உண்மையை உணர்ந்து ஆனந்தமாக இருக்கிறான் ஞானியானவன் ஆஸ்தேன்னா இருக்கிறான்னு அர்த்தம் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறான் இருப்பவன் போல காணப்படுகிறான் ஞானத்தினால செயல்களை எல்லாம் இருக்கிறான் உடல் மனம் செயல்கள் புரிந்தாலும் அறிவால் நான் எந்த செயலையும் அப்படிங்குற தெளிந்த அறிவோட ஆனந்தமா இந்த உடம்புக்குள்ள இருக்கான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல உபதேசம் பண்ணியிருக்க சர்வ கர்மாணி மனசா சந்யா சுகம் வசி